ிா்ரத்ணையிருஷ்ணா கீதாஹே நம தத்தி ஜகத வூவஸ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த நாலாவது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வரஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறார் எப்படி ஏழாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் முகவுரையை சொல்லி ஈஸ்வரஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினாரோ அதே மாதிரி இங்கேயும் என்ன உபதேசிக்க போறேன்னு பிரதிஜை பண்ணி அதோட மகிமையை சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் கிடைக்கக்கூடிய நன்மையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வரக்கூடிய சொன்ன பிறகு ஈஸ்வர ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறார் இதுதான் ராஜவித்யை இந்த சுலோகத்தில் பகவான் சொல்லுகிறார் இதம் சர்வம் மயா தத்தம் இதம் சர்வம் ஜகத் இந்த உலகம் அனைத்தும் என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது தூய உணர்வாகிய என்னால் தூய இன்பமாகிய என்னால் தூய இருப்பாகிய என்னால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நுணுக்கமான கருத்துக்கள் எப்படி தங்கம் வந்து நகை முழுவதையும் வியாபித்திருக்கிறதோ நூல் ஆடை முழுவதையும் வியாபித்திருக்கிறதோ தண்ணீர் கடல் முழுவதையும் வியாபித்திருக்கிறதோ ஆகாசம் எல்லா பொருள்களையும் வியாபித்திருக்கிறதோ அப்படி மிக நுண்மையானது நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுணுணர்வு அவ்வக்த மூர்த்தினா மயாங்கிறர் அதாவது பொறிகளுக்கு புலப்படாத அதாவது இந்திரியங்களுக்கு விஷயமாகாத அது சென்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லை சென்ஸ் ஆர்க்கு சென்ஸ் ஆப்ஜெக்டிவ்ற மாதிரி இல்லது மிக சட்டிலா இருக்கு சூக் இருக்கு இந்த ஈஸ்வர தத்துவம் ஆக வெளிப்பட முடியாத வடிவமாகிய என்னால் அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி புலப்படாத சிந்தித்துக்கூட புரிந்து கொள்ள முடியாத அனுமானம் கூட பண்ண முடியாது பர்செப்ஷனுக்கோ இன்ஃபுரன்ஸுக்கோ அதாவது பிரத்யத்துக்கோ அனுமானத்துக்கோ விஷயமாகாத ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தினால் இப்போ நம்முடைய அமைதி இன்பமெல்லாம் நமக்கு வந்து பர்செப்ஷனாகவோ இன்ஃபராக பண்றோம் நம்ம டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் மனசுக்குள்ள அது மாதிரி தான் அந்த தத்துவம் தான் வியாபிச்சிருக்கு பிரபஞ்சத்தில் அதை நாம் உற்று நோக்குறோம், நன்றாக கவனிக்கிறோம் ஆஹா அவ்வியக்த மூர்த்தி நாமையா இதம் சர்வம் ஜகத்து தத்தம் அவ்வக்த மூர்த்தி ஒரிகளுக்கு புலப்படாத எண்ணத்துக்கும் அப்பாற்பட்ட என்னால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது இறைந்திருக்கிறது இது முதல் வரி இரண்டாவது வரியில சொல்லுகிறார் சர்வபூதானி மத்ஸ்தானி அனைத்து உடல்களும் மனங்களும் எல்லாம் எண்ணெய் சார்ந்து இருக்கின்றன சர்வபூதானி மத்ஸ்தானி மத்ஸ்தானின என்னிடத்தில் இருக்கின்றன அர்த்தம் சர்வபூதானின அனைத்து பொருள்களும் அனைத்து ஜட பொருள்களும் அனைத்து சேதன பொருள்களும் உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் என்னை சார்ந்தே இருக்கின்றன என்னிடத்தில் தான் இருக்கின்றன அகம் தேஷு ந அவஸ்திதா சான் இருக்கு ஆனால் இந்த சாங்கிறத ஆனால் புரிஞ்சுக்கணும் நான் அவைகளில் இல்லை இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கின்றன ஆனால் அவைகளை சார்ந்து நான் இல்லை அதாவது இருப்பை சார்ந்து பெயர்கள் வடிவங்கள் இருக்கின்றன பெயர்கள் வடிவங்கள் அதனுடைய செயல்கள் அமைந்திருக்கின்றன ஆனால் இருப்பு அவைகள் அல்ல தங்கத்தை சார்ந்து நகைகள் இருக்கின்றன ஆனால் நகை என்ற சொல் தங்கத்துக்கு அந்நியமாக இல்லை என்கிற உயர்ந்த ஒரு ஆழமான சிந்தனையை இங்கே பகவான் உபதேசிக்கிறார் நம்ம புரிஞ்சுக்கணும் தூய உணர்வு தூய இன்பம் தூய இருப்பு இவற்றை சார்ந்துதான் எல்லா விதமான வேற்றுமைகளும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன ஒற்றுமையில் வேற்றுமைகள் இருக்கின்றன ஆனால் வேற்றுமை ஒற்றுமை அல்ல வேற்றுமை மாய தோற்றம் என்பது கருத்து மேலும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் இந்த ஸ்லோகத்தின் பொருளை திரும்ப திரும்ப சிந்தனை செய்யுங்கள் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நம்முடைய புத்திக்கு இந்த உண்மை விளங்கும் விளங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் இது ஈஸ்வரனுடைய பாரமார்த்திக தத்துவம் ஏதோ வடிவமாக கோவிலில் இருக்கக்கூடியதாக சொல்லல இந்த தத்துவம் வந்து இறைவனுடைய பத்தின உண்மைகள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரலின் அடிப்படையிலே இந்த ஸ்லோகத்தை ஆழ்ந்து சிந்திப்போமாக இறைவன் அருள் புரிவாராக சர்வம் ஜகதவிய மூர்த்தினா சர்வூதானி